ஹதீஸ் ஐநூற்றி எழுபத்தி எட்டுஹா அவர்கள் கூறியதாவது பெண்கள் தங்களின் ஆடைகளால் போர்த்தி கொண்டு நபி சல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்களுடன் ஃபஜ்ரு தொழுகையில் பங்கெடுப்பவர்களாக இருந்தனர் தொழுகை முடிந்ததும் தங்களின் இல்லங்களுக்கு திரும்புவார்கள் இருட்டின் காரணமாக அவர்களை ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது